வணக்கம் நச்சினைக்கின் ஆயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாவது செய்தி சேவை ஏப்ரல் பனிரெண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு பங்குனி மாதம் இருபத்தி நாள் வியாழக்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குவவர் ஹரிமளம் சே ஞான பிரியன் தமிழக செய்திகள் ராணுவ தளவாட பொருட்கள் கண்காட்சிக்கு சென்னைக்கு வரும் பிரதமர் நரேந்திர மோடி இன்று அதிகம் செய்தியாளர்களை சந்திக்கிறார் என தகவல்கள் வெளியாகி தமிழகத்தில் நடைபெற இருந்த ஐ போட்டிகளை வேறு மாநிலத்திற்கும் மாற்ற வெளியான தகவலை தொடர்ந்து டிக்கெட் விற்பனை ரத்து செய்யப்பட்டுள்ளது விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே செவல்பட்டியில் சட்டவிரோதமாக இயங்கி வந்த தனியார் பட்டாசு அலைக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது முல்லை பெரியாறு அணை அருகே கார் நிறுத்திமிடம் அமைக்க கேரள அரசுக்கு அனுமதி அளித்தது தவறு என உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு பதில் மனு தாக்கல் செய்துள்ளது மாதபுரத்தில் இரண்டு அடுக்கு பஸ் நிலையம் விரைவில் பயன்பாட்டுக்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பதினைந்தாவது நிதிக்குழுவில் தமிழகத்துக்கு பாதகமான அம்சங்களை திருத்துமாறு வலியுறுத்த தமிழக அரசு முடிவு செய்துள்ளதாக முதல்வர் பழனிசாமி தெரிவித்துள்ளார் கண்மணி டென்ஷன் ஒரே ஸ்கூல்ல ஒன்னா படிச்சோம் இனிமே நாலு பேரும் நாலு காலேஜ் இனிமே ஒரே கேம்பஸ்ல ஒன்னா தான் படிக்க போறோம் பாசிபிள் ஐ லவ் ஃபேஷன் டெக்னாலஜி யூ லைக் டெக்னாலஜி பர்ஸ்ட்ராங் பாவனாக்கும் மெடிக்கல் ஆனந்த்க்கும் பிஎஸ்இ அக்ரி தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் எஜுகேஷன்ஸ்ல மெடிக்கல் இன்ஜினியரிங் எக்ரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின் பாலிடெக்னிக் நர்சிங் பார்மசி பி எட் பிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர்ஸ் ட்ரைனிங் எல்லாமே ஒரே இடத்துல இருக்கு இருபது கல்லூரிகள் முப்பதாயிரம் மாணவர்கள் அட்வான்ஸ்ட் கோர்சஸ் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் குரூப் ஆஃப் பெரம்பலூர் திருச்சி மற்றும் சென்னை ஏப்ரல் பதினெட்டு முதல் அட்மிஷன் நடைபெறுகிறது இந்திய செய்திகள் அடுத்தசக்தியில் இந்தியா முக்கிய சக்தியாக விளங்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் துணைநிலை ஆளுநர்களின் சம்பளத்தை உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது வழக்குகளை நீதிபதிகளுக்கு ஒதுக்கீடு செய்வதற்கான விதிமுறைகளை உருவாக்கக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது ஜம்மு காஷ்மீர் துப்பாக்கிச்சூட்டில் இரண்டு பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் தனியார் நிறுவனங்களுடன் இணைந்து இந்திய ராணுவம் தளபாட உற்பத்தி செய்யவிருப்பதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் மாடுகளை இறைச்சிக்காக விற்பதற்கான தடையை நீக்கி மத்திய அரசு புதிய சட்டம் இயற்றியுள்ளது அயல்நாட்டு செய்திகள் அல்ஜீரியாவில் நேற்று நடைபெற்ற விமான விபத்தில் இருநூற்றி ஐம்பத்தி ஏழு வீரர்கள் பலியான சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சிரியாவில் ரசாயன ஆயுத தாக்குதல் நடத்தப்பட்டது தொடர்பாக ஐ நா பாதுகாப்பு கவுன்சிலில் அமெரிக்கா ரஷ்ய தூதர்கள் காரசாரமாக வாக்குவாதம் செய்தனர் கத்தார் எல்லையில் கால்வாய் வெட்டி அங்கு அணு ஆயுத கொழிவுகளை கொட்ட சவுதி அரேபியா திட்டமிட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன சிலிநாட்டில் மத்திய பகுதியில் நிலநடுக்கம் ஏற்பட்டது இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகளில் ஆறு புள்ளி பதிவாகியுள்ளது அமெரிக்க உள்நாட்டு பாதுகாப்புக்கான அதிபர் டொனால்டு டிரம்பின் ஆலோசகர் டாம் ஓசர்ட் வியாழக்கிழமை பதவி விலகினார் ஸ்வாட்சிலாந்து நாட்டின் பேரிடர் மேலாண்மை அமைப்புக்கு ஒரு மில்லியன் டாலர்கள் நிதியுதவி அளிப்பதாக இந்தியா அறிவித்துள்ளது தமிழகத்தில் பல்வேறு அமைப்பினரும் காவிரி உரிமைகாக போராடி வரும் நிலையில் பிரான்சில் நாம் தமிழர் பிரான்ஸ் அமைப்பினரால் பயாரீசில் உள்ள மனித உரிமை சதுக்கத்தில் அடையாள கவன ஈர்ப்பு போராட்டம் நடத்தப்பட்டது கேம்பிரிட்ஜ் அனாலிட்டிகா நிறுவனம் பேஸ்புக் பயனாளிகளின் தகவல்களை திருடியது தொடர்பாக பேஸ்புக் நிறுவனர் மார்க் ஜுகர்பர்க் அமெரிக்க நாடாளுமன்றத்தில் ஆஜராகி எம்பிக்களிடம் விளக்கம் அளித்தார் பணிகச் செய்திகள் இந்தியாவில் பிளாக் செயின் தொழில்நுட்பம் சார்ந்த பணிகளில் வேலைவாய்ப்பு அதிகரித்து வருவது ஆய்வு ஒன்றில் தெரியவந்துள்ளது விரிவாக்க திட்டங்களுக்காக Honda Motorcycle and Scooter இந்தியா நடப்பு நிதியாண்டில் ரூபாய் எண்ணூறு கோடியை முதலீடு செய்ய உள்ளது பயணிகள் வாகன விற்பனை சென்ற நிதியாண்டில் முப்பத்தி மூன்று லட்சத்தை நெருங்கி சாதனை படைத்துள்ளதாக இந்திய மோட்டார் வாகன தயாரிப்பாளர் சங்கம் தெரிவித்துள்ளது நடப்பு நிதியாண்டில் சராசரி சம்பள உயர்வு ஒன்பது புள்ளி இருக்கும் என்று KPMG பி எம் ஜி நிறுவனம் தன்னுடைய அறிக்கையில் கூறியிருக்கிறது ஜிஎஸ்டி என்னத்தை பொதுத்துறை நிறுவனமாக மாற்ற மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் போட்டியின் ஹாக்கி போட்டியில் இந்திய ஆண்கள் மற்றும் மகளிர் அணி அரையிறுதிக்கு முன்னேறி பதக்கத்தை உறுதி செய்துள்ளன துப்பாக்கி சுடுதல் போட்டியில் பதக்கங்கள் வென்றவர்களுக்கு ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்தும் பிரதமர் மோடியும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் காமன்வெல்த் குத்துச்சண்டை இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் மேரிகோம் தகுதி பெற்றுள்ளார் டேபிள் டென்னிஸில் தங்கம் என்ற தமிழக வீரர்களுக்கு தலா ரூபாய் ஐம்பது லட்சம் பரிசு வழங்குவதாக எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் திரைச்செய்திகள் ஈடி படத்தை அடுத்து ரவி அரசு இயக்கத்தில் ஜி வி பிரகாஷ் மகிமா நம்பியார் நடிப்பில் உருவாகி வரும் ஐங்கரன் படத்தின் ஒரு பாடல் கட்சியை தவிர முழு படப்பிடிப்பும் முடிந்துள்ளது பிரபாஸ் ஸ்ர்தா கபூர் நடிப்பில் தயாராகி வரும் படத்தின் அடுத்த கட்ட படப்பிடிப்பு துபாயில் உள்ள புர்ஜு கலிபாவுக்கு அருகில் நடைபெற உள்ளது மதுபான கடை படத்தின் இயக்குனர் கமலக்கண்ணன் இயக்கத்தில் நடிக்கவிருக்கிறார் பாகுபலி இரண்டுள்ளது இத்துடன் நச்சினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன பொது அறிவு குவியல் நித்தம் ஒருமுத்து சமையல் குறிப்புகள் பாட்டோடுதான் நான் பேசுவேன் ஒரு நிமிட யோசனை அறிவோம் அஞ்சல் தலை போன்ற தரமான ஒளி கோப்புகளை என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் நன்றி வணக்கம்